இறைவன் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற நல்ல கருவிக்காக தெய்வத்திற்கு அதிகமாக சோத்திரம் செலுத்துகிறார் இது மகாபரியதான காரியமாக இருக்கிறது என்று சொல்வது அது மனுமக்களுக்கு மிகவும் நம்பிக்கையை ஊட்டுகிறதான ஒரு நல்ல வார்த்தையாக இருக்கிறது என்பதை கத்துடை சன்னிதானத்தில் சொல்லிக்கொள் ஆசைப்படுகிறேன் கத்திரை பரிசுத்திராமத்துக்கு உண்டாவதாக இயேசுவானவர் மரித்தோரில் இருந்து இந்த பண்டிகையை திருச்சுவையாய் ஆசரிக்கும்படியாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியத்திற்காகவும் கத்திற்கு அதிகமாக சோத்திரம் செலுத்துகிறேன் கத்திரி பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கடந்த வியாழக்கிழமையிலே பேசின பிரகாரமாகசு கிறிசுவனுடைய ஒவ்வொரு செயலும் பண்டிகையாக ஆசிரிக்கப்பட வேண்டிய காரியமாக இருக்கிறது அவருடைய வாழ்விலே நடந்ததான எல்லா கிரியைகளும் மனு மக்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறபடியினால் அவ்வொன்றும் விசேஷித்ததான காரியமே அதிலும் இயேசுவானவர் உயிரோடு எழுந்தார் என்று அந்த செய்தி நம் எல்லாருக்கும் ஒரு உயிர்மீழ்ச்சியை கொடுக்கத்தக்கதாகவும் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கத்தக்கதாகவும் நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாகவும் நாம் பிழைப்போம் என்கிறதான சந்தோஷத்தை கொடுக்கத்தக்கதாகவும் இருக்கிறதற்காக கத்திற்கு நான் அதிகமாக சோத்திரம் செலுத்துகிறேன் இந்த உயிரிழந்த நாளிலே நாம் சிந்திக்கத்தக்கதாக சங்கீத புஸ்தகம் பதினாறாவது சங்கீதம் பத்தாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் சங்கீதம் பதினாறு பத்துமாவை பாதாளத்தில் விடு என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உங்களுடைய உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவொட்டீர் என்று சங்கீத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவொட்டீர் தாவீத் ராஜாவானவர் எளிதிலான சங்கீதங்களெல்லாம் தீர்க்க தரிசனங்களாக இருக்கிறது நம்முடைய கத்தராய் இயேசு கிருசூனுடைய பாடுகளை குறித்தும் மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய ஜீவியத்தை குறித்தும் அவருக்கு வருகிறதான பற்பலவிதமான போராட்டங்களை குறித்தும் அவருடைய ஜெயத்தை குறித்தும் தாவீத் ராஜா தன்னுடைய சங்கீத புஸ்தகங்களிலே தீர்க்க தரிசனமாக எழுதிவைத்திருக்கிறார் அதிலே இந்த வாக்கியத்தை நாம் வாசிக்கிறோம் அழிவை காணவொட்டீர் என்று உடைய பரிசுத்தானை அழிவை காணவொட்டீர் என்று எழுதியிருக்கிறது கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக உமுடைய பரிசுத்தவானை அழிவை காணவட்டீர் அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாக மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் மனுமக்களுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறதே என்று எழுதியிருக்கிறது மனுஷன் ஒருமுறை மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்புக்காக அவன் தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் எழுந்திருப்பதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டு காரியம் என்று எழுதியிருக்கிறது ஆனால் இந்த வாக்கியத்திலே வாசிக்கிறோம் உங்களுடைய அழிவை காணவட்டீர் என்று கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக ஒரே தரம் பின்பு நியாய தீர்ப்பு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த அர்த்தம் என்னவென்றால் ஆதியிலே நம்முடைய ஆதிப்பிதாவாகி ஆதாம் பாவம் செய்து மரணம் மனுமக்களுக்கு வரும்படிய ஒரு சாபத்தை கொண்டு வந்து விட்டார் ஆதாமனுடைய சந்ததியார் எல்லாரையும் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு நியமிக்கப்பட்டு காரியம் ஒரே தரம் பின்பு நியாய தீர்ப்படைவதும் பாவ ஆதாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதான இது சாபவான வார்த்தையாக இருக்கிறது ஆனால் இங்கே நான் வாசிக்கும் பொழுது நம்முடைய பரிசுத்தவான அழிவை காணவட்டேன் ஆதாம் தவறு செய்தபொழுது தெய்வத்திற்கு துரோகம் பண்ணின பொழுது கத்துடைய ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர் துரத்தப்பட்டு தெய்வ ஐக்கியத்தை இழந்து எந்தெந்தும் ஜீவித்திருக்க வேண்டுவதான மனிதன் மரணத்தை அடையும்படியாக மறிக்கும்படியாக மண்ணில் இருந்தெடுக்கப்பட்டாய் நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்ற சாப வார்த்தை மனிதனுக்கு உண்டாயிற்று மனுக்குறத்தால் எல்லாரும் இந்த சாபத்திற்கு உட்பட்டவர்களான மனு தினமும்ரணத்திற்கு பயப்படும்படியாக சூழ்நிலை உண்டாயிருக்கிறது உலகத்தில் இருக்கிற மனு மக்களை பாருங்கள் மரணம் நெருங்குகிறதான சமயத்திலே அவர்களுக்கு உள்ளாக பயமும் திகிலும் பிடிக்க ஆரம்பிக்கும் என்னை யாராவது காப்பாற்ற மாட்டீர்களா என்று தவிக்க ஆரம்பிப்பார்கள் நன்றாக கொடுமையாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் தெய்வத்தை நினைக்க மாட்டார்கள் மரணத்தை குறித்து கவலைப்பட மாட்டார்கள் தாறுமாறாக ஜீவிப்பார்கள் தைரியமாக இருப்பார்கள் பற்பல சங்கீதங்களை பாடுவார்கள் இன்னும் பலவிதமான கேள்விகளில் ஈடுபடுவார்கள் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டார்கள் மனுஷர்களை மதிக்க மாட்டார்கள் பற்பல விதத்தில் துணிகரக்காரர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு திகில் உண்டாகும் பொழுது ஒரு மரணபயம் உண்டாகும் பொழுது ஒரு அழிவு நெருங்குகிறது என்பதை நினைக்கும் பொழுது நடுங்க ஆரம்பித்து விடுவான் மனிதன் கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மனிதர்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது மிகவும் அற்பமானவர்களாக இருக்கிறார்கள் நடுக்கம் உண்டாகிவிடும் படுத்து தூங்கிக் கொண்டு இருக்கும்பொழுது எதிர்பாராமல் ஒரு பலத்த சத்தம் உண்டானால் உடனே திகில் பிடித்து எழுந்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான் மனிதன் அவ்வளவு அற்பமான ஒரு சந்து என்பதை தேவனுடைய பிள்ளைகள் அறிய வேண்டும் மது தங்களை பெரிதாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள் தங்கள் மிகவும் பெரியவர்களாக பெருமை பாராட்டிக் கொள்ளுகிறார்கள் பெரிய தைரியசாரிகளாக தங்களை தாங்களை புகழ்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனாலும் ஒரு சின்ன சலனத்தை கூட சகிக்க முடியாதபடிக்கு பயந்து நடுங்கக்கூடியவனாக இருக்கிறான் இப்பேற்பட்ட மனிதன் அதாவது மரணத்துக்கு நியமிக்கப்பட்டு மனிதன் பயந்து பயந்து ஜீவிக்கும்படியாக ஒரு நிலைமை உண்டாயிற்று இங்கே வாசிக்கிறோம் உடைய பரசுத்தவானை அழிவை காண ஓட்டீர் பரிசுத்தவானை அழிவை காண என்று பார்க்கும் பரிசுத்தவானை அழிவை காண ஓட்டி கத்தடு பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக சந்ததிக்கு மரணம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது வேதனை நியமிக்கப்பட்டு இருக்கிறது இருந்தாலும் அதிலிருந்து தப்பும்படியாக ஒரு போக்கையும் இறைவன் ஏற்பாடு செய்தார் கத்திராய் இருக்கிறார் மனிதன் மரணத்தின் தப்பும்படியாக அழிவிலின் தப்பும்படியாக இறைவன் செய்த ஏற்பாடு நம்முடைய கத்திராகி கிறிசுவாக இருக்கிறார் பாவமற்ற பரிசுத்தராக இருந்தார் அவரிடத்தில் எவ்வளவே பாவம் இல்லை அவரை அவர் சாகும்படியான சரீரமும் அவருக்கு இல்லை ஆனாலும் நம்முடைய வக்கரமங்கள் நம்முடைய பாவங்கள் மீறுகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அவர் கோர சிலுவையிலே அவர் கொலை செய்யப்பட்டார் அவர் மறித்தார் மறித்த மனிதர்களுடைய கதியெல்லாம் என்ன அதாவது சில மதஸ்தவர்கள் அவர்களை சுட்டி போசைக்கு சாம்பலாக்கி விடுவார்கள் அவருடைய அசியை எடுத்துக்கொண்டு எங்க கடலிலே போய் கரைத்து விடுவார்கள் இன்னும் சிலர் அதாவது புதைத்து விடுவார்கள் இன்னும் நாம் வழுங்கான முறமையிலே சிலர் அதை பதப்படுத்தி நீண்ட நாட்களாக அந்த சரீரத்தை பாதுகாக்கும்படியாக ஏற்பாடு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் பிரமிட் எதற்காக செய்யப்பட்டதென்றால் இப்படி ராஜாக்களை அங்கே உள்ளே வைத்து நீண்ட காலமாக அவருடைய சரீரம் அழியாதபடிக்கு காக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்படி பல ஏற்பாடுகளை செய்து பார்த்தார்கள் ஆனாலும் அவைகள் என்றென்றும் காக்கப்பட்டு போவதில்லை அவைகள் அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது அவைகள் எலும்பும் எலும்பாம் ஒன்றுமில்லாமல் கரைந்து போகக்கூடியதாக இருக்கிறது கத்துடைய பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண நம்முடைய கத்தராய் ஏசு கருசு அவர் மறித்தார் அவரை அடக்கம் பண்ணினார்கள் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவருடைய சரீரம் அழிந்து ஒன்றுமில்லாமல் போகவில்லை அவர் உயிர் தெழந்தார் அவர் உயிர் அவர் அழிந்து போகாதபடிக்கு உயிர்த்தெழுந்தார் ஆனபடினால் அழிவை காண ஓட்டீர் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக உயிர் தெழந்தார் அப்போஸ் நல்வரின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் தாவீதர் ராஜாவை குறித்தும் நம்முடைய கத்தனாய் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அப்போசன் பவுல் அவர் விவரித்து காண்பிக்கிறார் அவர் அப்போ நலவின் புஸ்தகம் அதிகாரம் முப்பத்தி மூன்றிலிருந்து வாசிக்கலாம் அப்போஸ் நடவடிக்கை புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றிலிருந்து ஊர் செய்த பின்பு அடைந்து தன் பிதாக்களத்தில் சோத்திரம் உண்டாவதாக அவருடைய சரீரமானது அழிந்து போய்விட்டது சாவிதிராஜா அழிந்து போய்விட்டது உம்முடைய பரசுத்தவானை அழிவை காண ஓட்டி என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக கத்ரா ஏசு சரீரமானது அழிவை காணாதபடிக்கு அது உயிரோடு எழுந்தது என்று எழுதியிருக்கிறது அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே கத்ரா கிறிஸ்து அவர் இந்த காரியங்களை எதற்காக நடப்பித்தார் ஏன் மறித்தார் ஏன் உயிர் தெழுந்தார் அவருடைய காரியங்கள் என்ன இது நமக்காக நிகழ்ந்த செய்தியாய் காணப்படுகிறது நமக்காக நடைபெற்ற சம்பவமாக இருக்கிறதோ தெய்வம் தமிழை சுத்தத்தின்படி வந்தார் போனார் என்பது அல்ல நமக்காக செய்யப்பட்டதான மகாபரிய கிரியையாக இருக்கிறது என்பதை அறிந்து கர்த்தளுக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்த வேண்டும் இயேசுவானோ மனிதனாக இந்த வந்தார் அவரோடு கூட அவர்தான் மனிதன் அவர் சரியான மனிதன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவர் மனிதன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கார் அவர் சரியான மனிதனாக இருந்தபடினால் இந்த சரியான மனிதனோடு கூட யார் ஐக்கியப்படுகிறார்களோ அவர்களும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இறைவன் செய்த ஏற்பாடாக இருக்கிறது கத்தனை காணவட்டி என்று சொல்லி இருக்கிறபடினால் அவர் ஒருவர் தான் பரிசுத்தவானாக இருக்கிறார் அந்த பரிசுத்தவானோடு கூட யார் ஐக்கியப்படுகிறார்களோ அவர்கள் அழிவை காணாதபடிக்கு மகாபரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இறைவன் கிருவ செய்திருக்கிறார் கத்தனை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக உலக சரித்திரத்திலே இயேசு கிருசனுடைய வாழ்க்கையும் இயேசு கிருசனுடைய மரணமும் இயேசு கிருசனுடைய உயிர்த்தழுதலும் மனு மக்களுக்கு செய்தியாகவும் நற்செய்தியாகவும் இருக்கிறது இதை தவிர வேறு ஒரு செய்தி மனுக்களுக்கு நல்ல செய்தி கிடையாது கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த இயேசு கிருசுவை குறித்த வரலாறுகள் அவர்களுக்கு சரித்திரம் இந்த வேதாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது உலகத்திலே புஸ்தகம் என்று சொன்னார் அது இந்த பரிசுத்த வேதாகமத்திலே குறிப்பிடுகிறதாக இருக்கிறது அச்சேந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு முதலாவது அச்சிடப்பட்ட புத்தகம் வேதாகமே வேதாகமத்திற்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லலாம் உலகத்தில் ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் புகழ்பெற்ற புத்தகங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் இதற்கு எவரும் உருவாக்க முடியாது இது அச்சிடப்பட்ட பிரகாரமாக எந்த புத்தகம் அச்சிடப்படவில்லை பற்பல பாசைகளிலும் இது மொழிபெயர்க்கப்பட்டு உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் இது கிடைக்க செய்யும்படியாக இறைவன் ஏற்பாடு செய்கிறார் கத்திரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒரு பெரிய தத்துவ அல்லது ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்ததான கண்டுபிடிப்புகளை அந்த துறையைச் சேர்ந்தவர்கள் அந்த டிபார்ட்மெண்டை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அதை குறித்து விசாரித்து படிப்பார்கள் மற்றவர்களுக்கு அதை குறித்து சம்பந்தம் கிடையாது கத்திரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவது உலகத்தில் டெக்னாலஜிகள் இருக்கிறதை பார்க்கிறோம் இன்ஜினியரிங் இருக்கிறதை காண்கிறோம் ஒவ்வொரு துறையைச் சேர்ந்தவர்களும் அதில்தான் அவர்கள் வந்தவர்களாக போய்கொண்டிருப்பார்களை ஒழிய மற்ற காரியங்களை குறித்து அவர்கள் கவலைப்படுவது கிடையாது து எல்லும் இது கிடைக்கப்பெறும்படியாக இறைவன் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறார்காக கத்திருக்கிறான் சோத்திரம் செலுத்துவமாக இது கத்திராய் இயேசுக்கரசை குறித்ததான செய்தியே இது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அது மரணம் உயிர் தெழுதல் அது மகா முக்கியமான காரியமாக இருக்கிறது மனு குலத்திற்குரிய நற்செய்தியாகவும் சுவைத்தி காண ஓட்டி மனிதன் மறிப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும் போவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டு மரணம் வருகிறபடி மனிதன் பயந்து நடுங்குகிறான் இந்த மரண பயத்தின் இந்த மனிதனை விடுதலையாக்கி செத்து போகக்கூடிய மனிதனை சாவாமல் பிழைக்க செய்யவும் அழிந்து போவதற்கு நியமிக்கப்பட்டு மனிதன் அழியாமல் காக்கும்படியாகவும் இறைவன் இந்த இயேசு கிருசுவை நமக்கு முன்மாதிரியாக தாகப்படுகிறாரோடைய இணைக்கப்படுகிறார்களோ அவர்களும் அந்த வாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நிறுவம் ஆறாவது அதிகாரம் நான்காவது வாக்கியத்தை வாசிக்கலாம் எழுதப்பட்டது போல நடந்து கொள்ளும்படி பஸ் awesome. கத்து பரிசுத்த சோத்திரம் உண்டாவதாக எப்படி அவருடைய உயிர்த்தழில் சாய் இணைக்கப்பட முடியும் அழிவை காணப்பட்டீர் என்று எழுதியிருக்கிறது அல்லவா எப்படி அந்த நிலையை அடைந்து கொள்வது அதற்குரிய மார்க்கத்தையும் கத்தர் ஏற்பாடு செய்தார் இதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அதனால் அவருடைய மரண சாயிலே நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தளிதலின் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்வது வேத வாக்கியங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இதுதான் செய்தியாக இருக்கு நற்செய்தியாக மறுப்புறத்திற்கு வேண்டிய செய்தியாக இருக்கிறது சிறுவையிலே மறித்திருப்பாய் என்கிற செய்தி மனு மக்களுக்கு நல்ல செய்தியாய் காணப்படுகிறது அவருடைய மரணத்தின் சாயிலே இணைந்தால் அவருடைய உயிர்த்தெழுதின் சாயிலே இணைந்து கொள்ள முடியும் என்பது அது மகாபெரிய அதாவது சத்தியமாய்காணப்படுகிறது விசுவாசித்து மனந்திரும்பி பரசுத்தாவினாலே அவன் பெற்றுக் கொண்டு தன்னுடைய பாவங்களை கழுவி பொழுது ஏசு கிரிசுவோடு அவன் ஐக்கியப்படுகிறான் அவருடைய மரணத்தின் சாயலிலே அவன் ஐக்கியப்படுகிறான் அவனுக்கு நம்பிக்கை உண்டாக்க ஆரம்பிக்கிறது ஆதாமின் மகனாகிய இந்த மனிதன் ஆதாமை விட்டு பிரிந்து இயேசுவாகிய பிந்தின ஆதாமோடு கூட ஐக்கியப்படுகிறான் இந்த பிந்தின் ஆதாமாகியானவர் அவர் மறித்தார் அவர் அடக்கம் அவர் உயிரோடு எழுந்தார் அவரோடு கூட சேர்ந்திருக்கிறே இந்த மனிதன் காலமே இல்லை உயிரோடு எழுந்திருப்பான் என்கிற நம்பிக்கை கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அழிவை காண ஓட்டி அவருடைய உயிர்த்தல் சாயலிலே நாம் பங்கேற்க வேண்டுவது அவசியமான காரியமாக இருக்கிறது கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் மனிதன் அழிவுக்கு தான் இணைக்கப்பட்டிருக்கிறான் என்பது சத்தியமல்ல மனிதன் மறியாமலும் இருக்க முடியும் என்று யேசுவானவர் ஒரு புதுமையான காரியத்தை நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார் யோன்சேஷம் அதிகாரம் யோன் எழுதுன சுவிசேஷம் பதினொன்னாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வாசிக்கிறார் நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னை சுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு சுவாசிக்கிறவனும் அறியாமலும் இருப்பான் சுவாசிக்கிறாயாத்துக்கு சோத்திரம் அதாவது என்பதை இந்த வாக்கியம் காண்பிக்கிறது மனிதன் அறிவுக்கு நியமிக்கப்பட்டு மனிதர்கள் சொல்லுகிற புத்து காரியங்களை பாருங்கள் மனிதன் நாளிலே மனுஷனாக இருப்பான் அடுத்த நாளில் நாயாக பிறப்பான் அப்புறம் பூனையாக பிறப்பான் அப்புறம் அதாவது பண்டியாக பிறப்பான் அப்புறம் குழுவாக இருப்பான் இப்படி அவர்கள் இந்த சைக்கிள் சுத்திக் கொண்டே இருக்கும் என்றுதான் சொல்லுகிறார்களே ஒளிய ஆனால் எந்தெந்த மரியாமலும் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் இது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள் மறித்தாலும் பிழைப்பான் அவன் எந்தெந்தும் இருப்பான் இது சத்தியமான காரியம் அடைவது எப்படிதான் எப்படி என்பதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அவர் எவ்வளவு அத்தாரிட்டியோடு கூட சொல்லுகிறார் நானே உயிர் தேடுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் நானே உயிர் தேழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்ன விசுவாசித்தால் அவன் மறித்தாலும் பிழைத்துக் கொள்வான் என்ன விசுவாசித்தால் அவன் உயிரோடு இருந்து விசுவாசிக்க அறியாமலும் இருப்பான் நானே உயிர் தேழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னை விசுவாசித்தால் அவன் மறித்தாலும் பிழைத்துக் கொள்வான் என்னை விசுவாசித்தால் அவன் உயிரோடு இருந்து விசுவாசிக்க மறியாமலும் நானே உயிர் செழுதலும் இருக்கிறேன் நான் தான் எங்கள் கத்த ஆணித்தரமாக இங்கே காண்கிறோம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக மற்ற மத எல்லாம் பிதட்டி கொண்டு அதாவது மெடிடேஷன் பண்ண வேண்டும் அப்படி செய்ய இப்படி செய்ய வேண்டும் என்று ஏனென்றால் அவர்கள் அதன் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல ஆனால் நான் தான் என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார் ஆனால் ஏசு கிருசை விசுவாசிக்க வேண்டுவது அவசியமாக இருக்கிறது இந்த மறியாமலும் இருக்கும் அல்லது மறித்தாலும் பிழைக்கும்படியாகவும் அல்லது அழிவை காணாமலும் இருக்க வேண்டும் என்றால் கத்ரா இயேசு விசுவாசிக்க வேண்டுவது அவசியம் இயேசு கிருசை விசுவாசிக்க வேண்டும் அவர் தெய்வம் அவர் மனிதன் அல்ல அவர் தெய்வம் என்று ஒரு மனிதன் விசுவாசித்து ஆ தெய்வத்தினுடைய வார்த்தை என்று அவருடைய வார்த்தைகளை யார் பின்பற்ற ஆரம்பிக்கிறார்களோ கைகொள்ள ஆரம்பிக்கிறார்களோ வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மறித்தாலும் கிளைப்பார்கள் மதியாமலும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் சொல்லுகிறது கத்திர பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே இயேசுவானவர் மறைத்தவரில் இருந்து உயிரோடு எழுந்தார் அனுபடினால் அவர் தெய்வத்தினுடைய குமாரம் என்று நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம் ரோமர் கலந்து நிறுவம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வாய்க்கத்தை வாசிக்கலாம் ரோமர் ஒன்று மாம்சத்தின்படி தாவியின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மருத்துவரில் இருந்து உயிர் தேந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவக்குமாரனுமாக இருக்கிறார் கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இயேசு யார் பலருக்கும் கேள்வி உண்டாயிற்று அவருடைய கிரியைகளை கண்டார்கள் அவர் செய்த அற்புதங்களை கண்டார்கள் அதிசயங்களை கண்டார்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள் அவருடைய வெளிப்பட்டதான ஞான உபதேசத்தை அவர்கள் ஆச்சரியப்பட்ட இவர் யார் இவர் யார் என்று கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள் இவர் தீர்க்க என்று சிலர் சொன்னார்கள் இது மருத்துவரில் யாரோ ஒரு தீர்க்கதரிசு எழுந்து வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் பலரும் பற்பல விதத்தில் பேசிக் இவர் யார் என்கிற கேள்வி அந்த நாளிலே உண்டாயிற்று ஆனால் அவருடைய சீசர்கள் கண்டுகொண்டார்கள் தேவனுடைய குமார் என்று இவர் தெய்வம் என்று கண்டுகொண்டார்கள் அவர் தெய்வம் என்று கண்டு அவரை விசுவாசித்து அவருக்கு பின்பற்றி கடந்து சென்றார்கள் தெய்வம் தான் என்று மற்றவர்களுக்கு காண்பிக்க அவர்கள் முற்பட்டார்கள் அவர் தெய்வம் தான் என்பதற்கு நிச்சயமான ஆதாரமாக அவர் மரித்தோரில் இருந்து உயிர் அது ஆதாரமாக மனு மக்களுக்கு மாம்சத்தின்படி தாமீதியின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ளாவின்படி தேவனுடைய சுதரந்து மரித்தோரில் இருந்து உயிர் அவர் மறித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்த நிறுவித்து காண்பிக்கப்பட்டார் தோன்றியிருக்கிறார்கள் அவர்கள் மறித்தார்கள் அவர்கள் மண்ணுக்கு மண்ணாக இரையாகி போனார்கள் எழுப்பு அவர்களுடைய மார்க்கம் கத்தனை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதாவது தேவனுடைய ராஜ்ஜியம் பேச்சிலே அல்லது பலத்திலே இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது என்ன வேண்டுமானாலும் பேசிக் நாளைக்கு இந்த மலையை பிடுங்கி நான் தூரை போட்டு என்று சொல்லலாம் ஆனால் அதை செய்து காண்பிக்க வேண்டும் செய்த பின்பு சொன்னால் தான் நான் சொன்னேன் அல்லவா நான் செய்து விட்டேன் பாருங்கள் என்று சொல்வதற்கு தகுதி உண்டு ஆனபடினால் அதால் இன்றைக்கு காணப்படுகிற மத கத்தாக்கள் எல்லாம் அவர்கள் மனுமக்களுக்கு மீட்பை உண்டு அல்ல மனு மக்களை கொண்டு போய் சேர்க்கிறவர்களும் அல்ல அவர்கள் சொல்லுகிற தத்துவங்கள் எல்லாம் பொய் என்று ஒரு நாளிலே நிரூபிக்கப்படும் நம்முடைய கற்றலாய் நானே உயிர் தழுதரும் இருக்கிறேன் என்று சொன்னார் அவர் உயிரோடு இருக்கும்போது இப்படி சொன்னார் என்ன விசுவாசித்தார் அவன் மறித்தாலும் பிழைப்பான் என்ன விசுவாசி என்று சொன்னார் அவர் சொன்னவர் மாத்திரமல்ல அவர் மறித்தார் அவர் உயிர் தேர் உயிரோடு இருந்தார் இருக்கிறவராக எல்லாருக்கும் தன்னை காண்பிக்கிறவராக இருந்தார் நானே ஜீவனும் சத்தியமுகிறேன் நான் தான் நான் உயிரோடு எழுந்திருக்கக்கூடியவர் என்று தெய்வம் என்பதை அவர் நிரூபித்து காணித்தார் கத்துரை பரிசு நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்தபடியால் அவர் தேவனுடைய நிரூபிக்கப்பட்டார் கத்துரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடினால் இலேசக்கரில் சுவாசித்து வந்திருக்கிற மக்கள் மகாதிரிய பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் இது தெய்வத்துடைய ரகசியமாக இருக்கிறது தெய்வம் யாருடைய கண்களை திறந்து கொடுக்கிறார்கள் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் காண்கிறார்கள் யாருடைய கண்கள் மூடப்பட்டதாக இருக்கிறதோ அவர்கள் எந்தென்னும் குரூடர்கள் ார்கள்ரு கீழ்படுகிறாக இருக்கிறான் அழிவை காணாத நித்தியமான வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாக குமாரம் என்று உயிர்த்தெழுந்தாலே நியமிக்கப்பட்டிருக்கிறார் மரணத்தின் சாயலே இணைக்கப்பட்டிருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இருபதாவது அதிகாரத்தில் அதிகாரம் முப்பத்தி முப்பத்தி வாசிக்கலாம் மறுமையையும் அடித்தோல் இருந்து எழுந்திருக்கையும் அடைய பாத்திர எண்ணப்படுகிறவர்கள் பெண்மில்லை பெண் கொடுப்பதும் இல்லை அவர்கள் அவர்கள் இனி மறிக்கவும் அவர்கள் உயிர் தேடுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதர்களுக்கு ஒப்பானவர்களாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாக இருப்பார்கள் கப்பல் பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இயேசுவானவர் மறித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தபடியால் தெய்வத்தினுடைய பிள்ளை என்று அவர் நிரூபிக்கப்பட்டார் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார் இதே போல அவர்கள் மருத்துவரில் இருந்து பாக்கியவான்களாக பாத்திரவான்களாக இருக்கிறபடினால் அவர்கள் இனி மறிக்க மாட்டார்கள் அவர்கள் தேவதூதருக்கு ஒப்பாக இருப்பார்கள் தேவதூதர்களுக்கு மரணம் கிடையாது மனுஷர்களுக்கு தான் மாம்ச தேகத்தில் உள்ளவர்களுக்கு தான் மரணம் தேவதூதர்களுக்கு மரணம் கிடையாது இப்படி தேவதூதர்களுக்கு ஒப்பானவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது கத்திரி பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக விசுவாசிப்பதனாலே அவரோடு கூட ஐக்கியப்படுகிறது பெற்றுக் கொள்ளுகிறது இழைக்கப்படுகிறது குமாரம் தான் என்று விசுவாசித்த வசனத்துக்கு நடுங்குகிறதுனாலே என்ன மனிதனுக்கு கிடைக்கிறது அவன் இனி மறிக்கவும் மாட்டான் எந்தென்னைக்கும் தேவனுடைய பிள்ளையாக அவன் அங்கீகாரம் பெறுகிறவனாக இருக்கிறான் கத்தோரி பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டா கிறிஸ்தவம் என்பது நம்பிக்கையில் சாதிக்கப்பட்டு இருக்கிறது நாம் தரிசித்து விசுவாசித்து நடக்கிறோம் என்று எழுதியிருக்கிறத விசுவாசிக்கூடியாக இருக்கிறோம் ஒப்புக் கொடுக்கப்படவில்லை நமக்கு கிடைத்திருக்கிறபடினால் காணாத ஒன்றை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் நாம் காணாத ஒன்றை விசுவாசித்து நம்பி அழைத்துக் அதை பெற்றுக் கொள்ளும்படியாக குருடராய் போனவர்கள் அதை அறியாதவர்கள் நம்ம பயிற்சியக்காரர்கள் என்கிறார்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள்த்தியாசமாக பார்க்கிறார்கள் நம்ம சேர்வதற்கு பயப்படுகிறார்கள் விலகி போகிறார்கள் அதே போல நாம் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறபடி நாளே உயிர்த்தெழுந்த கத்ரா என்று ஒரு பாக்கிய பெக்கேதுவான சரீரம்தான் என்றால் இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரராகி ஆதான் அவர் சாவுக்கேது மாறிவிட்டபடினாலே அதாவது பிள்ளைகளுக்கு சொத்துக்களை வைத்து போகிறது போல சேர்த்து வைத்த சொத்து என்னவென்றால் இந்த சரீரமானது சாவுக்கேதுவாக இருக்கும்படியாக ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் இதிலிருந்து விடுதலை உண்டா நிச்சயமாக உண்டு எல்லாவற்றிற்கும் கத்தல் பரிகாரம் வைத்திருக்கிறார் ஆனாலும் எந்த ஒரு காரியத்திற்கும் நம்முடைய தெய்வத்தின் இடத்திலே உண்டு அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே உலகத்தில் மனிதர்கள் பல பல காரியங்களை கண்டுபிடிப்பார்கள் கண்டுபிடித்த பின்புவதை விஞ்ஞானத்தின் பிரகாரமாக அணுசக்தியை கண்டுபிடித்து விட்டு அதை அழிக்க முடியாதபடிக்கு தவிக்கிறவர்களாக இருக்கிறார் அளிப்பதற்கு அது தீவிரப்பட்டு வருகிறதாக இருக்கிறது பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும் மனிதன் தான் கண்டுபிடி அவனை கண்டுபிடித்ததை அவனுக்கு தீமையாக வந்து நிற்கும் ஆனால் தெய்வமோ எல்லாவற்றிற்கும் பரிகாரம் வைத்தவராக இருக்கிறார் அவருடைய நானே உன் பரிகாரியாக aquí கத்தீலத் என்று சொல்ல குணப்படுத்துடத்தில் இருந்துடத்தில் வல்லமை உண்டு எல்லா காரியத்திற்கும் பரிகாரம் வைத்த எந்த தீமையும் அளிப்பதற்கு அவரிடத்தில் பரிகாரம் உண்டு எந்த பிரச்சனையும் மாற்றி போடுவதற்கு அவருக்கு வல்லமை உண்டு சத்துவம் உண்டு கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக சாவுக்கேதுவாக நியமிக்கப்பட்டு இருக்கிற சரீரம் சாவாமையை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் பரிகாரத்தை ஏற்பாடு செய்தார் அந்த பரிகாரம் நம்முடைய கத்திராகிசுவே கத்துரை பரிசு ராமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக கூட மனிதன் சேர்ந்து கொள்ள வேண்டுவது அவசியமான காரியமாக இருக்கிறது கத்துரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் இந்த மரம் இந்த சரீரமானது சாவுக்கேதுவாக இருந்த சரீரம் சாவாமியை சுதந்திரத்துக் கொள்ள வாய்ப்பு உண்டு சுவாசித்தின்படி திருச்சி வரோடு ஐக்கப்பட்டு மக்கள் ரட்சிக்கப்பட்டு அடை வாக்கியைக்கூடிய மீட்பை பெற்றுக் கொள்ள தீவிரப்பட வேண்டிய ஒரு மனிதன் இழந்து போக செய்யக்கூடியதான ஒரு காரியம் ஒன்று குறைஞ்ச ஐந்தாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து வாசிக்கலாம் சொல்லப்படுகிறது அது அந்நாயத்துடன் சொல்லப்படாத விவசாயமாக இருக்கிறதே இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் சிரிமா நான் சரினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தோம் ஆவினாலே உங்களூட இருக்கிறவனால் பின்பு இப்படிப்பட்ட பாவத்தை செய்வார்களானால் சரீர மீட்பு இழந்து போவார்கள் அவருடைய ஆவி ஒரு வேலை ரொம்ப நரகத்திற்கு போகாதபடி தப்பலாம் ஆனால் சரீரம் மீட்பு அது மிகவும் விசேஷித்ததான காரியம் ஏசுக்கரசு சிறுவயிலை சம்பாதித்ததான காரியம் ஆனபடினால் அவர் சம்பாத்தியம் பண்ணிறதை பெற்றுக் மக்கள் அதை இழந்து போகக்கூடாது ஒரு சின்ன வயசிலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஏராளமாய் செல்வத்தை தன்னுடைய பிள்ளைக்காக சேர்த்து வைத்து போவது உண்டு ஆனால் அந்த பிள்ளையோ தகப்பனுடைய பிரயாசத்தையும் வருத்தத்தையும் துக்கங்களையும் கண்ணீரையும் காணாதபடிக்கு ஊதாரித்தனமாக இஷ்டம் எல்லா செல்வத்தையும் அழித்து போல்வதும் உண்டு அதே போல் நமக்காக சம்பாத்தியம் பண்ணின மகாபரிய சொத்து இந்த சரீரம் மீட்போம் அவர் மரித்து உயிரோடு எழுந்து நமக்காக செய்ததான ஏற்பாடு இதை இழந்து போக செய்யும்படியாக சாத்தானிப்படிப்பட்ட பாவங்களையும் மனு மக்களுக்குள்ளாக புகுத்தி ரட்சிக்கப்பட்ட மக்களுக்குள்ளாக புகுத்தி அந்த சொத்தை அழைத்து போகிறது போல தேசு கருசு செலுத்தித்ததான இந்த செல்வத்தை அடித்து போட கிரிய செய்வது உண்டு தெய்வத்தினுடைய பிள்ளைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மீட்பை இழந்து போக இப்படிப்பட்ட பாவமானது வழி நடத்திவிடும் ஆனப்படி நாள் தெய்வத்தினுடைய ஜனங்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏசா தன்னுடைய சேச புத்திர பாகத்தை இழந்து போனான் ஒரு சின்ன கயிற்று கோளுக்காக ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய ராஜாதிபத்தியத்தை அவன் இழந்து போய்விட்டான் அந்த நாளிலே அவன் இழக்காது இருப்பான சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார் யூதா கோத்திரத்தின் சிங்கம் யாக்கோபனுடைய குமாரனாக இயேசு கரிசு எண்ணப்படுகிறார் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போகாது இருப்பானால் ஒருவேளை ஏசாவினுடைய குமாரனாக இயேசு கிருசு இருந்திருக்க முடியும் ஒருற்றாக விட்டு போட்டீர்கட்ட ஏசா என்ற ஏசாவை குறித்து பரிசுத்தாவியானவர் குறிப்பிட்டிருக்கிறார் சீர்கட்ட ஏசாவை போல் நீங்கள் இருக்க வேண்டாம் என்று ஆனப்படி நாள் தெய்வத்தினுடைய பிள்ளைகளே இது எவ்வளவு பெரியதான பாக்கியம் என்பதை அறிய வேண்டும் தேசுவானவர் சிறுவயிலை சம்பாத்தியம் பண்ணினதான இந்த சரீரம் மீட்பு பொக்கிசமாக நமக்கு காணப்படுகிறது கோடி கோடி கோடிக்கணக்கான ஜனங்கள் மரண உபாதையினாலே வாதிக்கப்பட்டு அவர்கள் நரகத்திலே போய் சேருகிறார்கள் அவருடைய சரீரமானது அழிந்து ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது அதிலிருந்து தப்பும்படியாக ஒரு வழியை கத்து நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரியதான பொக்கிசம் எவ்வளவு மதிப்புக்குரியதாக இருக்கிறது அதை இந்த ஏசாவை போல இழந்து போகக் கூடாது என்பதை கட்டுரை சன்னிதானத்தில் எச்சரிக்கிறேன் ரோமர் எட்டு இருபத்தி மூணு அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் நாமும் கூட ஆவியின் முதற் பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரமேற்ப நம்முடைய சரீரம் மீட்பாங்கிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் கத்திர பரிசுத்திராமத்துக்கு உண்டாவதாக நம்முடைய சரீரம் மீட்பாங்கிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் கத்தரி நாமத்துக்கு சோத்திரம் ஒரு பிரன் பிரயணப்பட்டு ஒரு ஊருக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல காத்து இருக்கிறான் பஸ் எப்போதும் வரும் என்று திரும்பி திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டே இருக்கிறான் திரும்பி பார்க்கிறதுனால பஸ் வந்து விடாது ஆனால் அவன் திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய கொஞ்சம் தூரத்தில் போய் நின்று பார்ப்பது வழக்கம் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாடைய வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வருகிறார் என்றால் அவர் வருகிறார் வருகிறார் என்று அவருக்காக நாம் காத்திருப்போம் வீட்டுக்குள்ளாக இருப்போம் ஆனால் நம்மால் இருக்க முடியாது வெளியில போய் நிற்போம் நம்மால் நிற்க முடியாது அவன் ஆசிரியர் கேட்ல போய் நிற்போம் அவர் வருவாரா வருவாரா என்று காத்திருக்கிற மக்கள் இப்படி இயங்கி தவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சோத்திரம் சரீரமேட்பாகிய புத்த நமக்கு வாக்கூடப்பட்டிருக்கிறது இது கிடைக்கும் என்று கத்த சொல்லுகிறார் இதை பெற்றுக் கொள்ளும்படியாக நமக்குள்ளாக இருக்க வேண்டும் சிலுவையில் மகாபரிய பாக்கியத்தை எழுந்தவராக இருக்கிறார் நமக்கு வந்து பாக்கியம் கிடைக்கும் காண ஓட்டி என்று எழுதியிருக்கிற என்று வாக்குறபடிய அதற்காக எவாய் ஏ தவிக்க வேண்டதாக இருக்கிறது என்ன காரியத்துக்காக இயங்குகிறவர்களாக இருக்கிறார்கள் பணத்துக்காக இயங்குகிறார்கள் புகழுக்காக இயங்குகிறார்கள் உயர் உயவுக்காக இயங்குகிறார்கள் கண்ணீர் ஓடிக்கிறார்கள் காத்திருக்கிறார்கள் தவியோ தவி என்று தவிக்கிறார்கள் ஆனால் அந்த புத்திர சுவிகாரம் வருகிறதற்காக காத்திருந்து தவிக்கக்கூடியதான ஒரு தவிப்பு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்பது தேவ சன்னிதானத்தில் சொல்லி ஆசைப்படுகிறேன் கத்திர பரசுத்திராமத்திற்கு சோத்திரம் உண்டாவதுதான் நம்முடைய சரீரத்திற்கு இப்படி ஒரு பாக்கியம் இருக்கிறதா நம்முடைய சரீரம் இப்படி சாகாத படிக்காத உயிரோட ஒரு பாக்கியம் கிடைத்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே அது எவ்வளவு காரியம் என்பதை மனு மக்கள் நன்றாக அறிந்து அதற்காக வேண்டும் என்று எழுதியிருக்கிறது மக்களை ரட்சிக்கும்படியாக கத்ரா ஏசு கிரிசு வருகிறார் என்று எழுதியிருக்கிறார் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாய்க்கத்தை வாசிக்கலாம் எவ்ரேயர் ஒன்பது இருபத்தி எட்டு கிறிஸ்து பாதங்களை இருக்கிறவர்களுக்கு அச்சுப்பை அருளும் பணி பாவம் இல்லாமல் தரிசனம் தமக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு என்று எழுதி அவருக்காக யார் காத்துக்கொண்டு இருக்கிறார்களோ என்ன நான் மருவமாக கடந்து செல்வேன் அவர் எப்பொழுது வருவார் என்று ஏக்கத்தோடு கூட காத்து மக்கள் இயேசுவே வாட்டு மக்கள் ஜெபித்துக் கொண்டு மக்கள் கற்று பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தெய்வத்தினுடைய பிள்ளைகளில் சரீரமீர்ப்பு நமக்கு வாக்குப்பட்டாயிற்று ஆனபடி நான் இதை வேண்டும் நீங்கள் இயங்க வேண்டும் நீங்கள் தவிக்க வேண்டும் அதற்காக காத்திருக்க வேண்டும் அதற்காக ஜெபிக்க வேண்டும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பெயிக்கலாம் <Sanskrit> ஏ நோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனார் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் கத்திரை பரிசு நாமத்துக்கு சோத்திரம் எழுதி நிறுவத்தில் மரணத்தை காணாத படிக்கும் மறுரூபம் ஆயிற்று என்று அர்த்தத்தில் எழுதியிருக்கிறது கத்துரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக சாவுக்கேதுவான சரீரத்தோடு கூட ஏ இருந்தார் ஆனால் இந்த சாவுக்கேதுவான சரீரமானது டிரான்ஸ்லேட் ஆகி வேறு ஒரு விதமாக அது மாறிவிட்டு மரணத்தை ஜெயித்து அவர் கடந்து சென்றார் கத்திரி பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டா அதிலே இருந்த பக்தனாகிய நோக்கு அவர் தெய்வத்தோடு கூட சஞ்சலித்துக் கொண்டிருந்தார் அதாவது இந்த பக்தருடைய வரிசையை நான் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதா ஏ நோக்குக்கு முன்பாக அநேகரை குறித்து எழுத குறித்து எழுதியிருக்கிறது இந்த ஆறு பிதாக்களும் செய்ததான காரியம் அவர்கள் நூற்று ஆண்டுகள் ஜீவித்து குமாரதையும் குமாரத்தை பெற்றார்கள் அவர்கள் ஜீவித்து குமாரரையும் குமாரத்தை பெற்றார்கள் அவர்கள் இத்தனை ஆண்டுகாலம் ஜீவித்து குமாரரையும் குமாரத்தை பெற்றார்கள் என்று இந்த ஆறு பிதாக்களை குறித்து எழுதியிருக்கிறது ஏ நோக்கை குறித்து எழுதும்போது ஏ தேவனோடு கூட இத்தனை ஆண்டு காலம் சஞ்சரித்து குமாரதையும் குமாரத்திகளையும் பெற்றார் என்று குறித்து எழுதுசுத்தராமத்துக்கு சோத்திரம் ஒரு விசேசித்த மனிதராய் காணப்பட்டார் உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் மனிதர்களுடைய வரலாறு பாருங்கள் அவர்கள் இப்படி இருந்தார்கள் போனார்கள் வந்தார்கள் என்று ஆனால் அந்த ஏ நோக்கு அவர் தெய்வனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரின் குமாரத்திகளையும் பெற்றார் குமாரின் பெறுகிறது பாவம் அல்ல அது தப்பான ஒரு காரியம் ஆனால் தெய்வத்தோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்த அவர் மறுரூபமானார் மரணத்தை காணாதபடிக்கு தெய்வத்தோடு தெய்வத்தால் எடுத்துக் என்றால் தெய்வனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் தெய்வத்தினுடைய பிள்ளைகளே தெய்வத்தோடு கூட சஞ்சரித்து அநேகர் பிசாசுகளோடு கூட சஞ்சரிக்கிறார்கள் அநேக கொல்லாத மனிதர்களோடு கூட சஞ்சரிக்கிறார்கள் அநேகர் தேவையில்லாத இடங்களிலே சஞ்சாரம் பண்ணுகூடியவர்களாக இருக்கிறார்கள் ஏனோஸ் வாக்கிங் வித் கார் கடவுளோடு கூட நடந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் அருமையான தெய்வத்தினுடைய ஜனமே இப்படி இருக்கிறவர்கள் தான் இப்படி இருக்கிறவர்கள் தான் மறுவப்படுவார்கள் வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும் நீங்கள் எங்கே நடந்து போகிறீர்கள் யாரோடு கூட நடந்து கொண்டு இருக்கிற சகவாசம் யாரோடு கூட இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் சற்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் தெய்வத்தோடு கூட சஞ்சரித்தால் ஜீவன் நிசாசோடு கூட சஞ்சரித்தால் நரகம் பொல்லாத மனிதர்களோடு கூட சஞ்சரித்தால் வேதனை ராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆணப்படினால் நீங்கள் யாரோடு கூட நடக்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் பிரயாணம் பண்ணினாலும் தெய்வத்தோடு கூட சஞ்சாரம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தெய்வம் எங்களோடு நான் உன்னை விட்டு வக மாட்டேன் கைவிட மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அவர் நான் உன்னோடு கூட தான் இருப்பேன் என்று சொல்லு இருக்கக்கூடாது கூட தான் இருப்பேன் என்று மனிதன் தெய்வத்தை விட்டு கூட ஐக்கியப்படுகிறவனாக இருக்கிறான் அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே மறு ரூபம் நம்முடைய மரணத்தை காணாதபடிக்கு ஒரு விசேஷித்த நிலையை அடையின்படியாக ஒரு வாக்குத்தத்துவம் உண்டா இதை நாம் நம்புகிறோம் நாம் விசுவாசித்து பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனபடியாலே ஏ தெய்வத்தோடு கூட சஞ்சரித்தது போல நாம் சஞ்சரிக்க வேண்டுவது அவசியமான காரியம் என்பதை தெய்வ சொல்லிக் ாமத்துக்கு சோத்திரம் இன்னும் நாலாவது அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் ஒன்று யோகம் பதினேழாவது வாக்கியம் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாம் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தா அதே போல நாமும் இருக்க வேண்டும் கத்துட பரசுத்தராமத்துக்கு சோத்திரமும் நான் மனிதன் நான் பாவம் செய்யாமல் இருப்பேனா அவர் தெய்வம் என்று சொல்லிக்கொண்டிருக்க கூடாதே அவர் ஜெயித்த தெய்வம் அவரை பின்பற்றி நாம் ஜெயிக்கும்படியாக முன்னேறுகிறவர்களாக இருக்கிறோம் முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும் பின்னேறி கொண்டு இருக்கக்கூடாது பாவத்திலே நிலை நிற்கக்கூடாது கத்திய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் உண்டு பரிசுத்திலே நிலை நிற்க வேண்டும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தீவிரப்பட்டு பரிசுத்தம் அடைந்து தேவ வேண்டும் ஆதான் பாவம் செய்ய செய்தபடியினாலே சாத்தானுடைய சாயல் சாத்தானுடைய நிழல் மனிதனுக்கு உண்டாயிற்று கத்திரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் மீட்கப்பட வேண்டும் மீட்கப்பட்டு தேவசாயலை பெற்றுக் வேண்டும் அந்த பரிசுத்த சாயலை பெற்றுக் வேண்டும் ஆதாம் தேவசாயலாய் உண்டாக்கப்பட்டவர் ஆதாம் மரணம் அடையாதபடிக்கு உண்டாக்கப்பட்டவர் ஆனால் சாத்தானூடு ஐக்கப்பட்டபடினால் விசாசித்து கீழ்படிந்தபடினாலே மரணத்தை அடைந்துவிட்டாரே நாம் இப்போது இயேசுக்கு உட்பட்டபடினால் இயேசுவோடு கூட சேர்ந்து கொண்டபடினால் இயேசு மரணத்தை உச்சரித்தது போல ஜெயித்தது போல நாம் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு கூட விட்டு தேவ சாயலோடு கூட சேர கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று அடுத்தபடியாக இந்தியத்தை பெற்றுக்கொள்ள மத்திய எழுதினர் அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியம் நீங்கள் விழித்திருங்கள் கத்துரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக விழித்திருங்கள் எப்பொழுதும் விழிப்பாக இருங்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளே எந்த சமயத்தில் வருவார் என்று அறியாதபடியினால் விழிப்பாக இருங்கள் யஜமான் வெளியே போய்விட்டு வருகிறவராக இருக்கிறார் வேலைக்காரன் வாசல்படியிலே காத்திருக்கிறார் யஜமான் எப்பொழுது வருவார் வருவார் வருவார் என்று அவரோடு கூட காத்துக் வந்த உடனே போய் கேட்ட திறக்க வேண்டும் அவர் வந்து தட்டு தட்டை என்று தட்டின இங்கேயாவது சினிமா தேட்டர்ல போய் உட்கார்ந்து இருப்பானால் அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் பாருங்கள் அதே போல விழித்திருக்க வேண்டுவது அவசியம் என்னுடைய வருவார் என்று அவரோடு கூட காத்துக்கொண்டு விழித்துக்கொண்டு பிரயாசப்பட்டு இருக்கிறார்கள் என்பது சாதாரண ஜீவியம் அல்ல உலகத்தில் இன்னைக்கு ஏராளமான கிறிஸ்துவர்கள் ஜீவிக்கிறார்கள் அவர்கள் ஏதோ ஒரு நாள் தேவை சன்னிதானத்தில் போய் கூடி ஆடி பாடி மயிமைப்படுத்தி அருமையாக வீணைகளை வாசித்து இசைக்கருவிகளை இயக்கி ரொம்ப பரவசம் அடைந்து ஆனான் கனனானேன் குளிரானேன் என்று சொல்லி பாடிவிட்டு போய்விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நாம் விழிப்புள்ளவர்களாக பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் கிறிஸ்துவ ஜீவியமாக இருக்கிறது கத்துரு பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதாவது பத்து கணிகைகள் மனவாருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள் அவர்கள் ஐந்து பேர் எண்ணெய் உடையவர்களாக இருந்தார்கள் ஐந்து பேர் எண்ணெய் இல்லாதவர்களாக இருந்தார்கள் யஜமான் வர தாமதித்தபோது பத்து பேரும் தூங்கி போனார்கள் இதோ யஜமான் மனவாளன் வருகிறான் என்று சத்தம் உண்டாயிற்று ஐந்து பேரும் எழுந்த தீவட்டிகளை கொளுத்தியோ அதாவது மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமானார்கள் அவர்கள் போய்விட்டார்கள் இந்த ஐந்து பேரும் எண்ணெய் வாங்கும்படியாக எங்கேயோ போனார்கள் தெரிஞ்சு வந்தபொழுது அங்கே அங்கே மணவாளன் இல்லை கதவு பூட்டப்பட்டாயிற்று கதவை தட்டி ஆண்டவரை எங்களுக்காக திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் உங்களை எனக்கு தெரியாது உனக்கு உன்னை எனக்கு தெரியாது என்று கத்த சொல்லிவிட்டார் தெரியாது என்று கத்த சொல்லும்படியாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்க கூடாது என்னுடைய ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கத்த சொன்னார் யோவான் எழுதுன சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழு யோவான் எழுதுன சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வாய்க்கத்தை வாசிக்கலாம் என் ஆடுகளின் சத்தத்திற்கு சரி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் கத்துரை பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக யாருக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் யார் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள் யார் சாவாதபடிக்கு மரணம் அடையாதபடிக்கு தெய்வத்தோடு கூட மறுபமாகி போவார்கள் யார் மறித்தாலும் பிழைப்பார்கள் தேவசாய பெற்றுக் கொள்வார்கள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் உன்னை எனக்கு தெரியாது என்று கத்த சொல்ல சொல்ல சொல்லும்படியாக இருக்காதபடிக்கு என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது எஜமானுடைய சத்தத்தை கேட்டவுடனே ஆடுகள் அவனுக்கு செவி கொடுத்து அவனுக்கு பின் பின் செல்லக்கூடியதாக இருக்கிறது அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று கத்த சொன்னார் பரிசுத்த ராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தெய்வத்தினுடைய ஜனமே அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க கடமைப்பட்டு அவருடைய ஆடுகளாக இருந்தால் செவி கொடுப்பீர்கள் அவருடைய ஆடுகளாக இல்லாவிட்டால் செவி கொடுக்க மாட்டீர்கள் ஆனப்படினால யார் அவருடைய ஆடுகள் யார் அவருடைய ஆடுகள் அல்ல என்று வீசியாக விளங்கிக் கொள்ளலாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்களை அறிந்திருக்க அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்னை என்றால் அர்த்தம் என்ன அதுக்கு பரிசுத்தாவியது என்று பலவழக்கங்களை கொடுப்பார்கள் உங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் உங்களை அறியாது என்று சொன்னால் என்ன இல்லை என்று அர்த்தம் கத்திர பரிசுத் யார் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார்கள் அவரை அவர் அறிந்திருக்கிறார் யாருடைய சத்தத்திற்கு செவி அவருடைய கதைத்த உடனே என தெரியாதப்பா என்று கருத்தை சொல்லிவிடுவார் கத்திர பரிசுத்திராமத்துக்கு உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளே ஆயத்தமாக இருங்கள் விழித்திருங்கள் கத்தரி ராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மருவந நிலையை அடைவதற்கும் இந்த மாம்ச தேகமானது மருவம் அடைந்து மரணத்தை காணாதபடிக்கு கடந்து செல்வதற்கும் இன்னும் ஒரு ஆலோசனை கத்திரி சமூகத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறது மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வாக்கியம் வேறொருவையும் அவர்களுக்கு சொன்னார் பரலோகராஜ்யம் புளித்தமாவுக்கு ஒப்பாக இருக்கிறது அதை ஒரு சிறி எடுத்து வரைக்கும் முழுவதும் குளிக்கும் வரைக்கும் மூன்று படி மாவிலை அடைக்கி வைத்த ஆள் என்றால் குளித்து கொஞ்சம் நீதிமன்ற மாவட்டம் புளிக்க பண்ணிவிடும் கத்திர பரிசுத்தாவத்து நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பாலிலே கொஞ்சம் தயாரி கொஞ்சம் விட்டால் போதும் இந்த குளித்து தயிரானது அந்த பால் எல்லாவற்றையும் தயிராக்கிவிடக்கூடியதாக இருக்கிறது அதாவது பிசைந்த மாவிலே கொஞ்சம் புளித்த மாவு வைத்து விட்டால் எல்லா மாவையும் அது புடிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டா அந்த புளித்த மாவு இல்லாவிட்டால் இந்த கொஞ்சம் உரை மோரோ தயிரோ இல்லாவிட்டால் நாம் நல்ல தயிரை கொள்ள முடியாது அதே போல மனுமக்களாகிய நாம் திருச்சபையாரிய நம்மிடத்திலே தேவனை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் திருச்சபையின் தலைமையாக எண்ணப்படுகிறது கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவன் பரிசுத்தப்படுத்தி தேவன் மறுரூபத்திற்காக நியமித்து வாக்கு தத்தம் கொடுத்து உன்னை இப்படி மறுரூபப்படுத்துவேன் என்று வாக்கரு கத்தர் ஏற்பாடு செய்து அதற்காக கொண்டதாக ஆனபடினால் தெய்வத்தினுடைய பிள்ளை ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் அவர் மறித்தார் அவர் உயிரோடு எழுந்தார் காணவட்டி என்று எழுதி கொடுத்தார் இந்த அழிவை காணாதபடிக்கு ஒரு நிச்சயமான ஒரு பாக்கியம் நமக்கு உண்டு இது நம்பிக்கை இது விசுவாசம் இதை பிடித்துக் நாம் முன்னேறுகிறவர்களாக இருக்கிறோம் இதை நாம் பெற்றுக் நாம் திருச்சபையினை சரியாக நிலைத்திருக்க வேண்டும் கீழ்படிய வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் ஒழுங்காக இருக்க வேண்டும் ஐக்கப்பட வேண்டும் காத்திருக்க வேண்டும் வெடித்திருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பரிசுத்தமாக நிலை வேண்டும் அத்து பரிசுத்த ராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பரிசுத்தவானை அழிவை காணவோட்டே என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக அவர் தேவனுடைய சன்னிதானத்திலே இருக்கிறார் நாமும் அதே நித்திய ஜீவனை பெற்று மறுமையை அடைந்து அவரோடு கூட எந்தெந்தைக்கும் இருக்க கத்தை நமக்கு கிருப செய்வராக கத்ராசுவாசி அப்படி நீமும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக